அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து மானுவேல் இந்திரன் சிந்தனையின் தலைப்பு தன்னம்பிக்கை திருநெல்வேலி மாவட்டம் கல்லீடைக்குறிச்சியைச் சேர்ந்தவர் அந்த நபர் படிப்பில் நாட்டம் இல்லாததால் கையில் சிறிதளவு பணத்துடன் சென்னைக்கு சென்றார் பணம்தான் கையில் குறைவாக இருந்ததை தவிர அவரிடம் இரண்டு மூலத்தனங்கள் இருந்தன ஒன்று தன்னம்பிக்கை மற்றொன்று எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உயர்வு தாழ்வு பார்க்காமல் வேலை செய்யும் இயல்பு மிதிவண்டி கடை ஒன்றில் மிக குறைந்த வருமானத்தில் வேலைக்குச் சேர்ந்தார் அலுவலகத்தை கூட்டி அன்று வரவில்லை என்றால் அந்த வேலையையும் அவரே செய்தார் மற்ற தொழிலாளர்கள் கேலி செய்த போதும் அவர் அதை காரணமாக ராயல் மிதிவண்டி நிறுவனம் என்று தனியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் படிப்படியாக முன்னேறி ஈசன் பொறியியல் நிறுவனம் தொடங்கி இன்று ஈசன் குழும நிறுவனங்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உழைத்து வருகின்றனர் தன்னம்பிக்கை கொண்டு உழைப்பால் உயர்ந்தவர்தான் தொழிலதிபர் ஈஸ்வரன் ஆம் நம் வாழ்விலும் தன்னம்பிக்கையோடு கூட நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஒரு நாளும் ஜெயிக்காது சிந்திப்போம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி